சி கீஜ குருக்கிருப்ப கர்வத்தோபிகாஜீவனஸ்மம்விணி கல்யாணம் பார்த்தண்டகோம் தசமஸந்தம் உத்தரா அம்பத்தி நாலாவது அயத்தில் பாத்திரம் சங்கர்ஷணா சுரூபமாக இருக்கக்கூடிய பலராமன் ருக்மிணியும் கிருஷ்ணனையும் சேர்த்து வச்சுட்டு ருக்மியை வந்து ருக்மிணியினுடைய அண்ணாவான ருக்மியை அலங்கோலம் படுத்தி தண்டனை கொடுத்ததை பார்த்து சமாதானப்படுத்தி ஒத்தருக்கு ஒத்தர் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறத பார்த்த போது அப்புறம் இதெல்லாம் வேதாந்தத்தெல்லாம் சொல்கிறார்வர் தேகத்தையே ஆத்மா நினைச்சிருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு தான் தேகமே ஆத்மா நினச்ச மனுஷருக்கு தான் ஸ்நேகிதன் ஃப்ரெண்டு நண்பன் சத்ரு உதாசீனை ஒதுக்க வேண்டு அப்படிங்கிற புத்திமோகம் ஏற்படுது அது ஈஸ்வரனுடைய மாயால் செய்யப்படுது தேகம் படைத்த எல்லார்களுக்கும் ஒரே ஆத்மா தான் அந்த அஜானிகளால் தான் ஒரே சந்திரன் ஒரே சூரியன் அப்படிப்பட்டது வந்து ஜோதிஷ் இருக்கேன் குளமாகும் கணார் ஆகட்டும் குட்டையாகட்டும் இல்லை நதியாகட்டும் எல்லா ஜலா ஜலாசயங்களில் அந்தந்த ஜலாசயங்கள் பேதத்தால் வித்தியாசமாக இருக்குது எப்படி ஒரே ஆகாசம் கட்டம் மட்டம் அப்படின்னு ஆசிரிய பேரத்தால் அப்படி இருக்குது இப்போ அடியனுடைய பே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் எங்கிட்ட இருக்கக்கூடியதும் இது சரீரத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது ஒரு பானை ஈத்தாப்பல் இருக்குது அந்த அதுக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரம் இருக்குது அதுக்குள்ள ஆகாசம் இப்படி அந்த ஆசிரிய பேரத்தால் ஒரே ஆகாசந்தான் விவேரமாக நினைக்கப்படுகிறது கிரகிக்கப்படுது ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறானது பிருத்வி போன்ற பூதங்களாலையும் பஞ்ச கரண பஞ்ச அந்த பூத்தங்கள் பஞ்ச அந்த இதற்கா மாத்திரைகள் பஞ்ச தன் மாத்திரைகள் அதனாலையும் கண்காது போன்ற இந்திரியங்களாலையும் சப்தஸ்பர்ச ரூபரசகந்த சொல்லப்படும் அந்த அந்த குணங்களாலையும் கரணங்களாலையும் கரணங்களாலையும் ஞானேந்திர கர்மீனர்கள் இப்படியாலையும் உற்பத்தி நாசம் கொண்டது இந்த தேகம் ஆமா இது வந்து தோன்றுகிறது அப்புறம் நாசமடைகிறது அப்படி ஒரு தன்மை கொண்ட இந்த தேகம் பரமாத்மாட்டேந்து அவிஜையால் ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு அந்த ஸ்தானத்தில் பிரகாசிக்கப்பட்டதாக ஜன்மம் போன்ற சம்சாரம் இல்லாத பரமாத்மாவை ஜென்மம் போன்ற சம்சாரத்தை அடையும்படி செய்கிறது நான் அப்படி ஜீவன் அவ்வளவுதான் பரமாத்மாவுக்கு வந்து சம்சாரத்தை பரமாத்மாவினுடைய ஒரு துளி அந்த பரமாத்ம சைத்தன்யத்தில் ஒரு துளி இந்த ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் அந்த சரீரம் போன்ற மற்ற சரீரம் மனசு பிஎம்ஐ காம்ப்ளக்ஸ் பாடி மைண்டு இன்டர்ட் காம்ப்ளக்ஸ் அது அகங்காரம் இதை சேர்ந்த உபாதியோட இருக்கிற போதும் ஜீவனாரது அப்படி சம்சாரத்தை அடையப்படி செய்கிறது விவரமாக பார்ப்போம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து கிருஷ்ணண்ட சொல்கிறார் பலராமன் அதுதான் சொல்லின்னு இருக்கார் எப்படி என்ன ராஜஸ்ட் பூமேர் வித்தியா அப்படி என்ன இந்த பண திமிரு அதுதான் சொல்றது சி சிமத்காம்பீரியம் சொல்லுவார்கள் சிமத்காம்பீர்ன்னா சீமத்காம்பீர் என்ன பணம் செல்வம் அதனால் ஏற்படக்கூடிய திமிரு கர்வம் அதுதான் அதை சீமதாந்தான் சொல்கிறாரு அது காமிக்கிறார் அதுதான் அது வந்து சமஸ்கிருத சொல்லா வந்து ரொம்ப உசத்தியாக இருக்கிற மாதிரி தெரியும் அர்த்தம் இப்படி தான் விஷயம் எப்படி பிராம பிரம்மண பிராம பந்துன்னு சொல்கிற மாதிரி பிரம்ம பந்துன்னு சொல்கிற மாதிரி பிராமண பந்துன்னா பிராமணங்கிற ஒரு வந்து ஒன்றாக இருக்கான் உறவினனாக இருக்கான் மற்றபடி எந்த ஒரு தகுதியும் கால்களையும் கிடையாது நடத்தான் அப்படி அதனால் செல்வத்திற்கால புத்தி போயிடுது அறிவடைந்தவன் அதுதான் ஸ்ரீமதாந்தாக சொல்கிறான் ஸ்ரீமத் காம்பீர் பணத்தால் செல்வத்தால் ஏற்படக்கூடிய ஒரு கர்வம் திமிரு செருக்கு சீமதாந்தாக அந்த கர்வத்தை கொண்டு புத்தி எழுந்தவர்கள் அப்படி செல்வ செருக்கால் அறிவிழந்தவனும் திமிர்படுத்தவனும் அந்த ராஜ்யம் இருக்கு பூமி ஐஸ்வர்யம் பெண்ணு தன்மானம் தன்னுடைய வீரியம் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை கொண்டும் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டும் தன்னுடைய பந்துக்களை விளக்கி விடுகிறான் விளக்கி ஒதுக்கி விடுகிறான் அப்போ உப்புன்ற சொல்றார் மறுபடியும் அம்மா உன்னுடைய சகோதரனும் பந்துக்களும் எல்லா புராணிகள்கிட்டையும் கெட்ட எண்ணம் கொண்டு வந்தார்கள் நாங்கள் வந்து அவர்களுக்கு மங்களம் ஏற்படணுங்கிறதுக்காக தான் இந்த தண்டனை கொடுத்தோம் அவர்களுக்கு மங்களம் ஏற்படணுங்கிறதுக்காக இந்த தண்டனை கொடுத்தோம் இந்த கர்மாவை செயலை நாங்கள் செஞ்ச விஷயத்தை தப்புன்னு நீ ஒரு அஜ்ஞானி போகிற நினைக்காத இது வந்து உன்னுடைய அறிவினுடைய மயக்கம் அப்படின்னு நினைக்காது அவர் பண்ண மாட்டார் அம்பாலஜா பகவானுடைய மாயைக்கு வசப்பட்டவர்கள்லாம் மதி மயங்கி புத்தி கெட்டு அதான் பீயமை காப்பிடுது சரீரத்தையே ஆத்மான்னு நினைச்சு கொண்டும் இவன் எனக்கு மித்திரன் இவன் நண்பன் இவன் என் எதிரி இப்படி இவன் வந்து ஒதுக்க வேண்டியவன் இப்படி வேற்றுமை பாராட்டுகிறார்கள் அதே பகவானுடைய மாயை தான் காரணம் மதி மயங்கெடுத்து பீயமை காப்படுது பாடி மைண்டு இன்டலெக்ட் அபிமானம் அப்போ அபிமானம் தான் இந்த சரீரத்தை ஆத்ம நிற்கிறாங்க ஒரே சந்திரன்னா ஒரே சூரியன்னா குளம் கணறு இந்த பல நதி இப்படி பல நீர்நிலைகளை வெவ்வேறாக தெரியிறது அப்படி ஆகாசம் குடம் போன்ற பல வஸ்துக்கள் இருக்கு அதில் வந்து இருந்து கொண்டு கடாக்காசம் மகாகாசம் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இப்படி வித்தியாசமா இருக்கு உண்மை தான் அதனால எல்லாம் அவையெல்லாம் வேறு இல்லை ஒரே ஜோதி தான் ஒரே ஆகாசம் தான் அது மாதிரி சரீரம் படைச்சேன் எல்லாருடைய ஆத்மா ஒன்னாக இருந்தாலும் அந்த பரமாத்ம சைத்தன்யம் ஒண்ணும் பரமாத்ம சைத்தன்யோடைய அந்த பிரதிபிம்பம் அந்த உபாதியால் வெவ்வேறா இருக்கு அதுதான் விஷயம் அப்போ அறிவியல்கள் புத்தி இல்லாதவர்கள் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள ஒரு தனி ஆத்மா ஆஹ் அப்படின்னு ஒன்றையான ஆத்மாவை பல காண்கிறார்கள் அது இந்த ஜீவபேதம் அந்த ஜீவபேதமா பார்க்கிறதையும் இந்த உபாதியினுடைய பேதத்தால் உபாதி பேதங்களான ஆனால் பரமாத்மா ஒன்று தான் அப்போ ஆத்மா இந்த சரீரத்திலையும் வேறானதா அப்படின்னா ஒரே பரமாத்மாரா ஒரே சந்திரன்னா ஒரே ஆகாசன்னா ஆனால் அது இருக்கக்கூடிய வஸ்துவை ஒட்டி பொருளை ஒட்டி இருக்கக்கூடிய ஆஷயத்தை ஒட்டி த இருக்கக்கூடிய இடத்தை ஒட்டி பலவிதமாக நினைக்கக்கூடியது அதுதான் மாயை அதுதான் அத்தியானம் அதுதான் அறியாமை அப்போ சந்திரன் ஆகாசம் போன்ற போல ஆத்மாவு சுத்தமாகவும் ஒன்றாகவும் நாம் நினைப்பதில்லையே அதற்கு சொல்கிறார் இந்த சரீரம் இந்த பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இப்படி பஞ்சபூதங்களாலையும் பிராணன் போன்ற அஞ்சு வாயுக்களாலையும் கண்காது போன்ற இந்திரியங்களாலையும் சப்தஸ்பர்சரூபரசகந்தம் சொல்லப்பட்ட தன்மாத்திரை குடும்பங்களாலையும் ஆக்கப்பட்டது அப்போ பிறப்பிறப்பு இந்த சரீரத்திற்கு உண்டு சரீரத்தோடு சேர்ந்த இந்த இதுக்கு உண்டு அந்த உபாதியோடு சேர்ந்த உண்டு அதுவே சரி அந்த சரிவே ஆத்மா நான்கிற ஒரு பற்று ஒரு ஆசை பிடிப்பு அது ஒரு ஆசக்தி அஜானத்தினுடைய கற்பனையில் எழுந்தது இன்னும் வந்து இந்த சரீரம் ஆத்மா இல்லை இந்த சைத்தன்யத்தால் எது சொல்லப்படுகிறதோ அந்த சரீரத்தில் மாட்டின்ட்டு இருக்கு அந்த சைத்தன்யம் தான் ஆத்மா அப்போது இந்த அறியாமையால் அவனுடைய மன மனத்தில் இருக்கக்கூடிய குண சம்பந்தங்களால் ஏற்பட்ட அறியாமையால் கற்பனையில் எழுந்தது இந்த கற்பனை தான் இந்த ஜனன மரணங்கிற சுழற்சி சாரத்தில் இவனை வந்து தள்ளி விடுறது அதில் சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கிறான் புனரபிஜனம் புனரபிமரணம் அப்படி மாட்டிக்கிறான் அடுத்தது நாற்பத்தி ஆறுலேருந்து மேலே பார்ப்போம் நாத்மனோன்யேனோகோ யோகச்சாசி தத்கேத்துவா திரசி திருக்கூரவே நாத்மனோன்யேனோகோ நாத்மனோன்யேனோகோகச்சாசர சதி तत्ेतुवा तत् दृक्रूपाभ्या यथारवे जन्मस्त देह विक्रियानात्मन क्वचि कलानाव नैवेन्दो मृतिर्ह्य कुहूरिव जन्म्मा देह विक्रियात्मन क्वचि कलानाव नैबेन्दो मृतिर्ह्य कुहूरिव यन आत्मा विषयान फलमे चुभुंक्प्यसत्य अस्य अभुंक्ति असत्य आबुधो भव यहात्मा विषयान फलमेव अते असत्यनोति अबुधो भव तस्माज्ञानज शोकम आत्मशोष विमोन தவானுச்சிஸ்மி தஞ்னம் சோகம் ஆமோஷவிமோகம் தவான ஸ்வாச்சிஸ்மிச்சிஸ்மி சீசுகோவாச்சும் பகவத தன்விண பிரபோதித வைமனஸ் பரித்தஜ மனோபுத்திய சாதே சீசுகோவாச்சும் பகவீராண பிரிபோதித வைமனஸ் பரித்தஜ வைமனம் பரித்தஜ மனோபுத்திய சமஜே அம்பராவத்தோக்கம் நாற்பத்தி ஆறுலந்து மறுபடியும் சேவிப்போம் இன்னொராவத்தி நோத்தராம் அம்பத்தினாலாவது கல்யாணருமிணி கல்யாணத்தின டிதே அயோ விாசதி தேதுவா யாரவே விகச்சாசேத்துசி திருக்கூ जन्म्स्तु देह्रिियानात्मन क्वचि कलानाव नैेन्दो मृतिह कुहूरिव जन्म जन्मस्तु देह्रियान क्वचि कलानाव नैेन्दु मृतिर्ह्य कुहूरिव यना विषया फलमे चुभुंक्प्यसत्यता आननाती अबुदोभव यमा விஷயன்ஃபலமே அனுபுத்தை அசத்திய தாப்னோ அபுதோவம் தஞ்சானோக்கம் ஆமசோஷவிமோகனும் தவானுச்சி தானம் ஆமசோஷவிமோகம் தமசோஷவிமோகனும் தவானுச்சிஸ்மிகோவாச்சும் தன்வீராண பிரதிபோதி வைமனஸ்யம் பரித்தியஜ மனோபுத்தியா சமாதேபா பிரதிபோதிதா பிரதிபோதிதா பிரதிபோதிதா வைமனஸ்யம் பரித்தியஜ மனோபுத்தியா சமாதரி ஐம்பதாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் ஆஹ் நாற்பத்தி ஆறுல இருந்து சதி ஏ சதி சத்தின்னா அத அப்படி ஒரு கணவன்கிட்ட அப்படி ஒரு பதி பக்தி கொண்டவள் அவள் தான் சதி பக்தி வேறு யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் ஆசத்த இந்த ஆத்மாவை தவிர இல்லாதனால பரமாத்மாவிற்கு ஆத்மாவை தவிர வேறென்றையும் சேர்க்கையும் பிரிவும் இல்லை பிரகாசிக்க செய்யக்கூடியதும் பிரகாசிப்பதற்கு தகுந்ததான சக்குசும் அதாவது கண்ணு தான் பா பார்க்க வைக்கிறது அதுக்குண்டான ரூபத்திற்கும் சூரியன் டேர்ந்த உற்பத்தியும் பிரகாசமும் ரெண்டும் தேஜமானதால் அதாவது விளக்கு பிரகாசத்தை கொண்டதுனால அபயர்மம் அப் எப்படியோ அப்படி தான் சரீரம் போன்றவற்றினுடைய உற்பத்திக்கும் பிரகாசத்திற்கும் ஆத்மாவே காரணமா இருக்கிறதுனால ஆத்மாவை வேதம் இல்லை அதனால இல்லை ஒரே ஒரு வந்து ஒரே குழைப்பு இருக்கு இல்லையா வேதாந்தம் மாதிரி சொல்லுவோம் அப்போ ஜென்மம் போன்ற விகாரங்கள்லாம் சந்திர கலைகளுக்கு தானே அப்படியே சந்திரனுக்கு இல்லை ஆமாம் பதினாறு கலை இருக்குது பூர்ண பௌர்ணமி அன்னைக்கு பதினாறு கலை அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்ஷ பிரதமை வருது அப்போது ஒரு கொலை ஒரு கலை கொறைஞ்சுட்டே வருது அப்போ அமாவாசையா அன்னைக்கு ஒரே ஒரு கலையில் இருக்கார் மறுபடியும் அமாவாசைக்கு அப்புறம் ஒரு பிரதமர் போதும் ஒரு கலை கூடுறது அப்போ கலைகள் தான் அதாவது அவருடைய பிரகாசமான தெரியக்கூடிய தான் மாரதேவுடைய விகாரங்கள் மாறுதல்கள் சந்திரனுக்கு இல்லை அப்படி தான் சரீரத்துக்கு தான் மாறுதல்கள் எந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதும் ஆத்மாவிற்கு ஒன்றும் இல்லை இப்போ அடியான்னு போன ஜென்மத்தில் என்ன இருக்கணும் தெரியாது அதே ஜீவன்னா இப்போ இருக்க இந்த இந்த சரீரத்து மனுஷ தெரியத்துக்கணும் அடுத்த ஜென்மா வேண்டாம் அதுக்காக தானே சொல்லிட்டு இருக்கும் அப்படி இருந்தால் வேறு சரீரத்தில் என்னக்கணும் அது ஆத்மாவுக்கு வித்தியாசம் இல்லை அப்போது ஆத்மாவிற்கும் எந்த சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மாவிற்கும் வித்தியாசம் கிடையாது மரணங்கிறது சந்திரனுக்கு அமாவாசை எப்படியோ அப்படி தான் சரீரத்துக்கு தான் சந்திரனுக்கு அமாவாசைன்னா ஒரு கலையோடு இருக்குது இல்லாமல் இருக்குது கண்ணு தெரியாமல் இருக்குது அப்போது அமாவாசதி அமாவாசைன்னு சொல்லுவார்கள் அப்போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ஒரே இடத்துல இருக்கார்கள் ஒரே நேரத்தில் தேகாதி சம்பந்த ரூபமான விஷயம் இல்லாமல் இருந்தும் தூங்கக்கூடிய வனந்தையும் போக்தாவையும் அதாவது ஆத்மாவையும் சப்தம் போன்ற போகியங்களையும் அதான் வந்து தன்மாத்திரைகள் விஷயங்கள் குணங்கள் போகத்தையும் எப்படி அனுபவிக்கிறானோ அப்படிதான் அஜ்ஞானி சம்சாரத்தை அடைகிறான் தஸ்மம் அதனால தஸ்மாது அஜானதம் சோகம் என ஒரே வேதாந்தமா சொல்லிட்டு இருக்கார் அவர் அவதான் சான்ஸ் அவர் சொல்றார் பலராமன் மகாலட்சுமி தாயாராக இருக்கக்கூடிய குனிதாயார் கேட்டுட்டு இருக்கார் கிருஷ்ணன் வந்து அவருக்கு தெரியும் சரி கண்ணம் அண்ணா பேசிட்டோன்னு விட்டுட்டு இருக்கார் அப்படியும் பா பரம சுத்தமான கொண்ட கொண்டவளே மா அதனால் அஜானத்தால் ஏற்பட்டணும் மனசை வந்து அப்படி இழைக்க செய்யக்கூடும் மோகத்தை மோகத்தையும் மயக்கத்தையும் அடையச்சிக்கக்கூடிய இந்த துக்கத்தை தத்துவ ஜானத்தால் இந்த ஆத்ம ஜியானத்தால் தத்துவ ஜானத்தால் அதை நீற்றி தரா பரமாத்மா ஒன்று தான் அந்த பரமாத்மாவினுடைய பிரதிபிம்பம் இந்த பந்தங்கள் அதாவது உபாதிகளை கொண்டும் ஜீவனாக எங்கள்கிட்டையும் உங்கள்கிட்டயும் தனித்தனியாக இருக்குது அப்போது உபாதிகள் கொண்ட இந்த சரீரந்தான் சுக துக்கங்களையும் மானவமானையும் இதுதான் வந்து அந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிறது ஆத்மா இல்லை தள்ளப்படுகிறது அது இந்த அஜ்ஞானத்தால் ஏற்படக்கூடியதான் மாயால் ஏற்படக்கூடிய தான் மற்ற விஷயங்கள் அதுதான் சொல்லிட்டு இருக்கார் மாறி மாறி மாறி மாறி பொருட்டி பொருட்டி புரியாத விதத்தில் சொல்கிறது தான் அப்போது மோகத்தை எடைய செய்யக்கூடிய துக்கத்தை தத்துவஜானத்தால் தத்துவ விசாரத்தால் அதை நீக்கி கவலையற்றவளாக நீ ஆக வேண்டும் அப்படி சொல்லி முடித்தார் சுக்கர் சொல்கிறார் இப்படி சர்வஜனான சர்வ ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் அப்படி இருக்கக்கூடிய பலராமனால் அவள் வந்து பிரதிபோதிதா தன்வி அப்படி உணர்த்தப்பட்டாள் அதாவது அவள் அறிவுறுத்தப்பட்டாள் அறிவுறுத்தப்பட்டால் உணர்த்தப்பட்டன ருக்குமணி துக்கத்தை விட்டு விவேகத்தால் மனசை சமாதானம் செய்து கொண்டாள் விவரமாக பார்ப்போம் ஏ குணவதியே கண்ணனை பிடிச்சாச்சும் கண்ணனை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டாள் ருக்மிணிதா அப்படியே வந்து அவள் தான் அப்படிப்பட்டவளே சூரியனுடைய பிரகாசத்தால் தான் கண் பார்க்குறது அந்த பிரகா ஒளியால் தான் பார்க்கக்கூடிய வஸ்துவும் உருவும் கண்ணுக்கு புலனாகுது ஆமாம் சூரியனுடைய வெளிச்சத்தால் தான் கண்ணு பார்க்குறது அந்த வெளிச்சத்தில் தான் அந்த உருவம் பார்க்கக்கூடிய உருவமோ வஸ்துவமோ கண்ணுக்கு தெரியும் தென்படுறது ஆக சூரியன் தான் இது காரணம் சூரியனோட சூரியனோட இந்த கண்ணுக்கும் இந்த ரூபத்திற்கும் வஸ்துக்கும் அதாவது சேர்க்கையோ பிரிவோ இல்லை சேர்க்கையோ பிரிவோ அதாவது சேர்த்து பார்க்கதோ பிரிவோ கிடையாது இணைப்போ பிரிவோ இல்லை அதாவது இதாவதோட சம்பந்தம் சம்பந்தமோ சம்பந்தம் இல்லாம இருக்கிறதோ கிடையாது அது மாதிரி ஆத்மாவில் சரீரம் போன்ற வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் உணரப்படுகின்றன உணரப்படும் ஆத்மாவில் ஏன்னா அந்த சைத்தன்யத்தால் ஆமாம் லோகம் இல்லைன்னா இது எல்லாம் ஜடந்தான் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் காட்டி கொடுப்பதையும் அந்த ஆத்மாவினுடைய சைத்தன்யம் பல விதத்தில் வேலை செய்கிறது அந்த ஆத்மாவிற்கு சரீரம் போன்ற வெளி ஒரு சம்பந்தம் அதாவது கூட்டு அல்லது பிரிவு அப்படி கிடையாது இல்லை அப்போது பிறப்பு இறப்பு வாழ்வு வளர்ச்சி மாறுபாடு ஆகுறது தேயது மறைகிறது எல்லாம் சரீரத்திற்கும் ஏற்படக்கூடிய மாறுபாடு சரீரத்துக்கெல்லாம் மாறுபாடுகள் ஆத்மாட்ட இல்லை இப்போ வளர்ச்சியும் தேயறதும் சந்திர கலைகளுக்கு தானே வழிய சந்திரனுக்கு இல்லை அமாவாசன்னைக்கு சந்திரன் தேயலை சந்திரன் கலை ஒரே ஒரு கலை தெரியாமல் இருக்கார் அதனால மக்கள் ஜனங்கள்லாம் சந்திரன் தேவராக சொல்கிறான் அமாவாசன்னைக்கு சந்திரனுடைய கலைகள் வந்து தேஞ்சு ஒன்றா இருக்கிறதுனால அது இந்து கஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சரீரம் அழிஞ்சி போ அது சரீரம் அழிஞ்சு போகிறத பார்த்து ஆத்மா அழிஞராக சொல்வார்கள் புத்திசாலி இருக்கிறவர்கள் சொல்ல மாட்டார்கள் புத்தி இல்லாதவர்கள் சொல்வார்கள் அஜ்யானிகள் அதனால் தூங்கக்கூடியவன் வந்து தூங்குறான் இப்போ நீ இன்றைக்கி கேட்டு இன்னைக்கு தூங்குற வச்சுக்கணும் தூங்குகிற போதும் சொப்பனத்தில் தன்னையும் அனுபவத்தினுடைய வத்துக்களையும் அனுபவத்தினுடைய பின்விளைவு அதுக்கப்புறம் இவ்வளோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடிய அதனுடைய எஃபெக்டு அதாவது உண்மையில் அந்த பசத்து இல்லாட்டாலும் அனுபவிக்கிறான் அதான் அதுதான் இந்த அனுபவத்தை மாத்திரம் கொடுக்குறது சுக்கமோ துக்கமோ எதுவும் கொடுக்குறது அது மாதிரி தான் இந்த அஜ்ஞானி பொய்யான இந்த லௌகிக பிரபஞ்ச வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எடுக்கிறேன் சத்தியமாக பார்த்தா அட் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் பரமாத்மா ஆத்மாங்கிறத பார்த்தா இது வந்து சொப்பனம் தான் இந்த ச இந்த லோக்கமே சொப்பனம் தான் ஏதாவது பிரம்ம சத்யம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மை வனாபரகான்னு சொல்லப்பட்ட வேதாந்த டிண்டிமான்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்தினுடைய பலவிதமான விளக்கங்கள் தான் இது அப்போது அழகான புன்னகை கொண்டவளே நீ வந்து இந்த கஷ்டம் துன்பம் அஜானத்தால் எழுந்தது இது வந்து மனசை கலக்கி அப்படியே தோண்டு போறாப்பில் செய்கிறது வருத்தப்படுறாப்புல செய்கிறது அதனால் இந்த அக்யானத்தை தத்துவம் உணர்வால் இந்த அக்யானத்தை அதாவது சரீரம் அவன் சரீரன்னா அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆத்மாவுக்கு இல்லை அது ஒன்றும் கொடுக்க முடியாது அப்போ தத்துவம் இந்த புரிந்து கொண்டு தான் சொன்னான் பிஎம்ஐ காம்ப்ளக்ஸ் சேராத விஷயந்தான் ஆத்மா இதை புரிந்து கொண்டு அதனால் அந்த அஜானத்தை தொடர்ந்து அதை தூக்கி போட்டு தன்னுடைய சுரூபத்தில் ஸ்வரூப லட்சணத்தில் கவலை இல்லாமல் சௌக்கியமாக இரு அப்படியும் கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் மாறி மாறி உபதேசம் பண்ணி ருக்மணிக்கு சொல்கிறார் அவன் அப்போ சுகர் சொல்றார் இப்படி எல்லாம் தெரிஞ்ச ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர்யன் தெரிஞ்ச பல பலராமன் உண்மையா உணர்த்தினுடனே ருக்மிணி மனசு வருத்தம் போய் அந்த நிஜமான உணர்வால மனத்தை சமாதானம் செய்து கொண்டாள் அப்படியாச்சு அடுத்து ஐம்பத்தி ஒண்ணுல மேல மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி ஒண்ணுல பிரணாவசேஷ உசோல மரன்விக்கணம் விதாத்மனோர்டு பிரணாவசேஷ உசோ மரன் விபம் விட்டமனோரே ஜம் நா மகம் ஆமீம் அப்பூஹ யவீசிம் குண்டிணம் நேட்சாமி திர வசன் ருஷா சக்கிரேபோ ஜம் நாம நகரம் அஹ் துர்மம் கிருஷ்ணம் அஹ் துர்மீம் கிருஷ்ணம் அப்பூசிம் குண்டிணம் நேக் ஷா பகவான் பீஷ்பக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புறமானிய விதிவத்து உபயேமே குருவாம் இந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம்னா ருக்மிணி கல்யாணம் பண்ணதேன் ஒரு ஸ்லோகத்தில் அடி காமிக்கக்கூடியது பகவான் பீஷ்பக சுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புறமானிய விதிவத்து உபயேமே கல்யாண வைபோகமே ை கலியா வைோகமேன சொல்ல வேண்டிய டட்டம் தான் மகோத்சவவோ நீணா கிரகே அபூத்தனியா கிருஷ்ணயுபோ நகோத்ஸவோ நீணாம் யதுபுரியம் கே கிரக அபூத்தனியம் கிருஷ்ணேயுபோ நூப்பரா நிய முத பிரமஷ்டமணிகுண்டம் பாரிபர்கம் உபாஜக்முஹோ வரையோ சித்ரவாசசோஹோ நராநாரியமுதிதாக்டமணி குண்டலா பாரிபர்கம் உபாஜக்மு வரையோ சித்ரவாசசோஹோ ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்றிலேருந்து ஐம்பத்தி ஒரு அஞ்சு ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு ஆவர்த்தி சொல்லிட்டு விளக்கங்கள் சொல்லி அப்படி பார்த்து அப்படியே ருப்பணி கல்யாணத்தை கொண்டாடுவோம் கிருஷ்ணார்ப்புணம்